தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசை தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுகந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை ராயபுரம் சேர்க்கலா மன்ற பொருளாளர் திரு பி வேல்முருகன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவில the world. டல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிறாடி போற்றி வாடி திருநாவலூர் பன் கொண்டம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி நன நே நன மதங்கள் ஆறு விதமான தெய்வத்தை அடிப்படையாக கொண்டது விநாயகரை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம் முருகனை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம் அம்பிகையை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம் சிவனை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம் மகாவிஷ்ணுவை மகாவிஷ்ணுவை கிருஷ்ணனையோ ராமனையோ அங்கே நான் குறிப்பில்லை இல்லையா ஆமாம் மகாவிஷ்ணுவை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம் சூரியனை அடிப்படையாக கொண்டது ஒரு மதம் ஆக எத்தனை ஆச்சு ஆறு இந்த ஆறு மதம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இன்னைக்கு காணப்படுகிற ஏகப்பட்ட மதங்கள் இதெல்லாம் இறக்குமதி சரக்கு இல்லையா ஒரு காலத்துல நம்ம நாட்டில் கோதுமை விளையுமோ தஞ்சாவூர் சென்னை மாகாணத்துல கிடையாது வரவழைதான் விட வெளிநாட்டுல தான் கோதுமை எல்லாம் நல்லா விளையுது அரிசி கூட இல்லையா இந்த ஆறு மதம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அதுலேயும் தமிழ்நாட்டில் சிவன் கோயில்கள் தான் ஜாஸ்தி ஆமா அடுத்தபடியாக பெருமாள் கோயில் ஜாஸ்தி இந்த சிவன் கோயிலே முருகனும் பிள்ளையாரும் அம்பிகையும் அடக்கம் இல்லையா ஆமா சில கோயிலில் மகாவிஷ்ணுவும் உள்ளே இருக்கும் இப்ப சேம்பரம் கோயிலில் கூட மகாவிஷ்ணு கோயிலே இருக்கு இல்லையா ஆக சிவன் கோயில்ல இந்த ஆறு அடக்கம்னு அர்த்தம் விநாயகர் முருகன் அம்பிகை பெருமாள் சூரியன் எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் ஹம் ஆக தலைவன் யாரு அதனாலதான் ஊருக்கு நடுமத்தில சிவன் கோயில கட்டினாங்க தேடுறாங்க பாருங்க அங்க சிவலிங்கம் கிடைக்குது இல்லையா இப்ப சமீபத்தில் ஆரணியில ஒரு கோயில் கும்பாடுக்கு கூப்பிட்டுறாங்க பாடத்துக்கு போன அங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த கோயிலுக்கு பேரு புதுசா ஒருத்தர் நிலம் வாங்கி தோண்டினா ஒரு சிவலிங்கம் கிடைச்சது அந்த சாமிக்கு பூமிநாதர் பேர் வச்சான் ஒரு அம்பாடை வச்சான் முருகன் வச்சான் கோயில் கட்டினான் கும்பாபிஷேகம் பண்ணான் என்ன கூட்டம் தான் போயிருந்தேன் அப்ப எப்பவோ அது புதைப்பட்டு போனது இந்த சிவலிங்கம் இல்லையா ஆமா எனக்கு தெரியும் இந்த திரு திருமதி பக்கத்துல ஒருத்தர் அவரு நிலத்தில அப்படிதான் ஒரு சிவலிங்கம் கிடைச்சது நீ எத்தனையோ நாட்டுகள்ல பாத்தீங்கன்னா தோண்டுனா சிவலிங்கம் கிடைக்குது எல்லா தெய்வமும் கிடைக்குது சிவலிங்கமும் கிடைக்கும் இப்படி இருக்கிற நாட்டில் வேற்று மதங்கள் வந்து குடியேறுச்சு சமணம் சாக்கியம் பௌத்தம் இஸ்லாம் கிறிஸ்டியன் இப்படி மதங்களும் வந்து குடியேறு அதுல இந்த சமணன் சாக்கியன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய மதம் பிற மதங்களுக்கு தீங்கு நன்றாக செய்து கொண்டிருந்தது இப்ப கூட பார்த்தீங்களா ஒரு மதம் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்குங்களா பொறுத்துக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா எந்த மதம்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஏழாவது நூற்றாண்டுல இந்த சைவ சமயத்தை இந்த சிவனை வழிபடுகிற மதத்துக்கு சைவ சமயம்னு பேர் சிவ மதம் அல்ல சைவ மதம் இத பெரும்பகுதியை எதிர்த்தது சமணமும் சாக்கியமும் பௌத்தமும் ஏழாவது நூற்றாண்டில் அதாவது இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தி அவன் எதிர்த்தவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா கோயில் அடிக்கிறது இப்பவும் கோயில் அடிக்கிறான் பாத்தீங்களா கை வைக்கிற இடம் முதல்ல கோயில் தான் கோயில அடிக்கிறது உடைக்கிறது சிவலிங்கத்தை அடிக்கிறது உடைக்கிறது அங்க இருக்கிற சாமிகளை எல்லாம் தூக்கி கொண்டு போட்டு புதைக்கிறது இப்படி எல்லாம் பண்ணானு அதுக்கு அதுக்கு ஆதாரமான தெய்வம் அதுல பிரிஞ்சது தான் இந்த சமணம் சாக்கியம் எல்லாம் இப்போ கிறிஸ்டியில் பல பல பிரிவு இருக்கு கூட இருக்கு வைணவத்திலும் இருக்கு சைவத்திலும் இருக்கு பல பிரிவு இருக்கு ஆமா அந்த மாதிரி அவனும் என்ன பண்ணா இந்த பிரிஞ்ச சமணம் சாக்கியம் மதங்கள் பெரிய தீங்கு இழைத்தது சிவங்கோவில் அடிக்கிறது உடைக்கிறது சிவலிங்க போட்டு உடைக்கிறது யாராவது விபூதி பூசிட்டு போனான்னு அவனை அடிக்கிறது இப்ப கூட அப்படி அடிக்கிறான் என்ன கூட இந்த அது என்னது குரலத்துக்கிட்ட ஒருத்தன் ஹே அவன் வேறா விபூதி புத்திட்டு போகிறது அப்படின் தான் நான் பேசினா போய்கிட்டே இருந்தேன் இவனோட போய் நமக்கு என்னத்துக்கு ஒம்பு அப்படின்னு அங்கே பக்கத்து ஒருத்தவன் என்னடா என்னடா அவரை கூப்பிடுற அப்படின் நான் பாருங்க பாயம் முடிக்கணும் அவன் இல்லாடிப்பின்னா என்ன அடிச்சிருப்பான் இல்லையா ஆமாம் இது ரொம்ப தப்பு இல்லையா நம்ம வீட்டுக்கு அடுத்த வீட்டு ஒருத்தன் இருக்கான் அவன் நிறைய சம்பாதிக்கிறான் அட எப்படியோ சம்பாதிக்கிறான் அதை வச்சுக்கோங்க அதை அப்புறமா பார்த்துக்கோ உனக்கு நீ பேசாம ஓங்காரிய பார்த்துட்டு நீ போண்டிதானே இல்லையா ஆமா அவன் தப்பாவும் சம்பாதிக்கலாம் ரைட்டாகவும் சம்பாதிக்கலாம் நீ தப்புன்னு நினைக்கிறான் இந்த மாதிரி தெருவில் போறவங்க அடிக்கிறது உதைக்கிறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க யாரு இந்த சமணன் சாக்கியன் பௌத்தன் இந்த கூட்டம் இப்பவும் என்னமோ என்ன பல்லாத என்னமோ ஒரு ஊருக்கு பாருங்க சரவண பர்லான்னு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஆடையே கட்டாம இருப்பான் அவன்லாம் சமனை ஆடையே கட்ட மாட்டான் ஆனா பேசறது பூரா கொல்லாமை அப்படி பேசுவான் கொல்லாமைன்னு பேசிவிட்டு அந்த ஆண்டை போய் மீனை தின்னு இருப்பான் ஆட்டுக்கீரியை தின்னு இருப்பான் சொல்றது ஒண்ணுறது இந்த வேலையில்தான் சிவன் கோவில் எல்லாம் அடிக்கிறான் உதைக்கிறான்னு சொன்ன ஒண்ணு அப்ப இருந்த சின்ன சின்ன மகாராஜாக்கள் சேர சோழ பாண்டியர்களை விட்டுடுங்க சின்ன சின்ன மகாராஜாக்கள் இருந்தாங்க நரசிங்கனையார் புகழ்ச்சியோடரு அப்படி இப்படி இல்லைனா இருந்தாங்க பாருங்க அவங்களாம் அவங்களால இந்த சமணர்களை எதிர்த்து நிக்க முடியல இப்போவும் நமக்கு சில மதங்களை எதிர்த்து நிக்க முடியலையே நம்மளால முடியுதா ஆமாம் முடியல தின கொண்டு வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் தப்பு அது தப்பான வழி எது ஆமா அப்படி தப்பான வழியில போனா கடவுள் தீர்ப்பு கிடைச்சி போயிடும் மணிதான் தீர்ப்பு கிடைக்காது கடவுள் தீர்ப்பு கிடைச்சி போயிடும் ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா ஆமா ஏழு பேரையும் எட்டு பேரையும் சுட்டுக்கிட்டு இருந்தான் ஒரே நிமிஷத்தில் அடிச்சு லட்சக்கணக்கொண்டு போய்டு பார்த்தீங்களா ஒரு நாட்டில் யார் தீர்ப்பு கடவுள் தீர்ப்பு நின்று கொள்ளும் அரசு நன்று கொள்ளுவான் தெய்வம் நின்றும் அப்பியாயம் ஜபாதகர் ஒரு பிராமணர் அவரு மன நொன்று போனார் இப்படி எல்லாம் செய்யறான் உடைய செய்யணும் செய்ய வேண்டாமே அவன் வீட்டுல அவன் வளர்ந்து போறான் இவன் வீட்டுல இவன் வளர்ந்து போறான் இந்த நாட்டுல இவன் வளர்ந்து போறான் அந்த நாட்டுல அவன் வளர்ந்து போறான் இதுக்கு அடிக்கிறதோ உதைக்கிறதோ குண்ட தூக்கி போடுறதோ தப்பு அந்த பிராமணர் என்ன பண்ணாரு சீர்காழியில திருத்தோணிபுரம் சொல்லி ஒரு இடம் உலகம் எல்லாம் தண்ணியில மூடியபோது சிவன் ஒரு தோணி மேல இருந்தாலும் இப்ப சுனாமி வந்தது மாதிரி அதுக்கு தோணிய பெருன்னு பேரு இன்னு அந்த சாமி இன்னும் இருக்கு அந்த சாமியில போய் இவர் முறையிட்டாரு யாரு இந்த சிவபாத ஹிருதயர்ன்னு சொல்றது அது பிராமணன் அவர் பெயர் என்ன சிவபாதிருதயர் இவருதான் திருஞான சம்பந்தரோட அப்பா சாமி சாமி எல்லா மகனும் உயர்வு தான் எல்லா மனிதனும் உயர்வு தான் எல்லா நாடும் உயர்வு தான் இவைய அவன் அடிக்கணும் அவன் அடிக்கணும் இது தேவைதானா இதற்கு ஒரு தீர்ப்பே கிடையாதா அடுத்த வீட்டுக்காரன் உன்ன தும்பப்படுத்திக்கிட்டே இருந்தான் என்ன நான் சொல்லி சொல்லி பார்த்தா கேக்கல கடைசியில போலீஸ் அளவுக்கு போச்சது அவன் பண்றதுதான் தப்பு புடிச்சுக்கிட்டான் போலீசார் அவனே திருப்பி பிடிச்சுட்டான் நீ பண்றதுதான் தப்பு அவர் சாமியார் பேர்ல தப்பு சொல்லு நடந்தது ஆமா அப்ப சாமியிட்ட போய் முறையிட்டாரு அவர் சாமி சாமி இப்படி நடக்குது சிவன் கோவில் அடிக்கிறான்னு சிவனடியார்கள் எல்லாம் அடிக்கிறான் விபூதி பூசிக்கிட்டவெல்லாம் அடிக்கிறான் எங்களால எல்லாம் கேட்க முடியல இது கேட்கக்கூடிய பிள்ளையா நீ ஒண்ணு கொடுன்னு கேட்ட இல்லையா அந்த மாதிரிதான் மகாத்மா காந்தியோட தகப்பனார் கேட்டிருப்பாரோ என்னமோ இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க எவனாலி முடியல எனக்கு ஒரு பிள்ளை கூடு அவனுக்கு மோ மோகன கரண்சாமி காந்தின்னு பேர் வைக்கிறேன் அவன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க அவர் கேட்டுறாரோ என்னமோ அப்படி ஒரு வரலாறு எனக்கு தெரியல இல்லையா காந்திக்கு முன்னால எத்தனையோ பேர் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு கஷ்டப்பட்டாங்க ஜஹர்லால் அப்பா கூட என்னமோ நேரு கடைசியா கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுதான் மகாத்மா காந்தி எனக்கு தெரிஞ்சவர் இல்லையா தப்பு இருந்தா விட்டுடுங்க ஆக இந்த சிவபாதகர் என்பவர் அந்த தோழிபுரத்தில் இருக்க கேட்டார் எனக்கு ஒரு பிள்ளை கொடு இந்த சமள பசங்களும் சாக்கிய பசங்களையும் பௌத்த பசங்களையும் அடிச்சு உடைக்கிறாப்புல எனக்கு ஒரு பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்டார் என்னால ஒன்னும் செய்ய முடியல இல்லையா பிறந்தான் தெரியான சம்பந்த பிறந்தார் திரியான சம்பந்தர் பிறந்தார் திரியான சம்பந்தருக்கு வயசு மூணு தெய்வமே அனுப்பிச்ச குழந்தை சிவனே அனுபவிச்சு அனுப்பிய குழந்தை மூணு வயசுல இவங்க அப்பா குளத்தில் குளிக்கிறதுக்காக போன இந்த கதை உங்களுக்கு தெரியும் நான் நினைவூட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இந்த குழந்தை நானும் வரும் சரி அப்படி ஆட்சி போனார் போய் குளத்து நிறைய தண்ணீர் இல்லையா இப்பவும் இருக்கு எந்த குளம் கோயிலுக்குள்ள மூழ்கிட்டு ஜபம் பண்ணுவாராம் யாரு திருஞான சம்பந்தரோட அப்பா தரையில் இருக்கிறவன ஜபம் பண்றது அவர் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு ஜபம் பண்ணுவார் ஜங்கிறது நினைக்கிறது சொல்றது என்ன சொல்றான் பஞ்சாற்ற ஜபத்தை சொல்றோம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்றோம் நூத்தி தடவை சொல்றோம் ஆயிரத்தி தடவை சொல்றோம் அதுதான் ஒரு தண்ணியில மூழ்கிட்டு சொல்லிருக்காரு அந்த ஜபத்துக்கு பேரெல்லாம் கூட எழுதுறாங்க ஆகமாருடன ஜபம் என்று பெயர் அப்படின்னு அதுக்கு விளக்கமா எழுதியிருக்காங்க மூழ்கின அப்பாவை காணும்னு சொல்லி அம்மையே அப்பா அம்மையே அப்பா அம்மா அப்பா அப்பா குழந்தை கத்துது அப்ப உனக்கு குழந்தைய அப்பா அம்மா காண கத்தும் இல்லையா எல்லா உயிருக்கும் அம்மையே அப்பா அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறவன் யார் கடவுள் அவன் தான் காப்பாத்துறான் இந்த குழந்தைகளை காப்பாத்தி இருந்தாக்கா எட்டு வயசுல ஒரு குழந்தை சாகுதுன்னா ஏன் சாகுது சாவாம இருந்துருக்க யாரோ ஒருத்தன் காப்பாத்திருந்தா அம்மா போயிட்டு இது போயிடுது அவ்வளவுதான் எங்க அண்ணன் ஒருத்தன் இருந்தான் வயசு பதினாறு அவன் போயிட்டான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இருந்தாங்க ஏன் எங்க அப்பாவும் அம்மாவும் காப்பாத்தா இல்ல காப்பாத்தன வேற ஒருத்த அவன் கை விட்டுட்டான் அவ்வளவுதான் என்ன காப்பாத்திட்டு இருக்கிறான் அவனே எண்பத்தி நாலு நாள்ல இருந்து இல்லையா அவன் காப்பாத்துறான் அவ்வளவுதான் நித்தியானந்த காப்பாத்துறா இல்ல இவரு காப்பாத்துறாரு காப்பாத்துறா என்ன பண்ண முடியும் அஞ்சு பேட்டி ஒரு சோறு போடலாம் அவ்வளவுதான் உயிரை கொடுக்க முடியுமா முடியாது எவனாலையும் முடியாது இந்த அப்பாவையும் அம்மாவையும் காணும் சொல்லிட்டு இந்த குழந்தை அழுதுது இதான் சந்தர்ப்பம்னு அங்கே வந்தான் பரமசிவனும் பார்வதியும் குழந்தை அழுகுறான் நாம தானே அவனை அனுப்பிச்சோம் இங்க வந்து பிறந்திருக்கிறான் அவர் கேட்டார் இப்படி ஒரு குழந்தைய கொடுன்னு நான் கொடுத்தேன் அவர் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்காரு அழுகுறான் அழுகுற குழந்தைக்கு ஓம் பால கொடுன்னு சொன்னார் இந்த அழுதுற குழந்தை எதேன்னு ஒன்று கொடுத்தா அழுக நின்று போடும் இல்லையா ஆ ஆ சாதாரணமாக ஒரு குழந்தைன்னா அது தின்பண்டத்துக்காக அழுகுது அப்பாவை காணணும்னு அழுகுது அம்மாவை காணணும்னு அழுவுது இந்த உலகம் இல்லாத நல்லா இருக்கணும்னு இந்த குழந்தை அழுகுது அவ்வளோதான் இல்லையா ஆமாம் இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு தான் அவர் கேட்டு வாங்கினாரு அதுக்காக தான் அதைத்தான் மாணிக்கவாதர் சொன்னாரு அழுதால் உன்னை பெறலாமி இல்லையா நான் சிதம்பரத்துக்கு போனேன் ஒரு பெரிய வணக்காரன் அவய் நின்ன என்ன அவருக்கு நல்லா தெரியும் தேவாரம் பாடுமேன்னு தெரியும் எங்க வந்த கேட்டார் எங்க வந்த கேட்ட நான் அழுத அவரு பெரிய பணக்காரர் விலட்சு வந்தார் நான் அழுத அழுத சொன்னாரு சாமா ஏன் அழுற சொல்லுவன் குறைய என்னால முடிஞ்சத செய்யறேன் அப்படின்னா நான் ஏழ இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற இசைக்கல்லூரியில நாலு வருஷம் படிக்கணும் என்னால ஹோட்டல்லையோ அங்கேயோ நான் தங்கி படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்க தர்மஸ்தாபனம் வச்சிருக்கீங்க எல்லும் சோறு போடுறீங்க எனக்கும் சோறு போட்டா அத படிச்சுக்குவேன் சொன்னதானு இதுக்குதான் அழுகுற நாளையிலிருந்து உங்களுக்கு சோறு போடுறேன் மூணு வேலை சோறு கவலையே ஆனா ஒரு கண்ட்ரோல் ஒவ்வொரு வருஷமும் நீ பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணின அடுத்த வருஷம் சாப்பாடு அப்படின்னாரு சரி என்ன நீ உடனே பணம் கட்டி சேர்ந்துரு நாலு வருஷம் சோறு போடுற அப்ப அழுத வசக்கும் நாலு வருஷம் படிச்சு கிளாஸ்ல பாஸ் பண்ணிவிட்டேன் அந்த ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னு வந்த கடிதத்தை கொண்டு அவர்த்த காட்டினேன் நீ படிக்கும்போதே தெரியும் நீ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவேன்னு சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல பையனுக்கு நான் சோறு போட்டேனுங்கிற சந்தோஷம் எனக்கு சைக்குமாருன்னு சொல்லிட்டார் அந்த பெரியவரை வர மறுபடியும் என் வந்து சாப்பிட்டார் ஆ ஆமாம் அவர் காங்கிரஸ்வாதி ஏன் மனைவியிட்ட சொல்லிட்டேன் அவர் ஏன் தாப்பினார் மாதிரி அவரு வந்தாருன்னா அவருக்கு வேண்டிய பணி விடையெல்லாம் நீ செய்ய வேண்டியது அவருடாசு வந்தாருன்னா என் வீட்டுல வந்து தங்குவார் அவரு வந்து தங்குனாருன்னா கடவுளே வந்த மாதிரி நினைப்பேன் ஏன் சோறு போடுவானே இல்லையா ஆக இந்த குழந்தை அழுதுதா நாம தானேச்சோம் அழுகுறான் பால குடுன்னு தாய்ப்பால சாப்பிட்டுட்டே ஒருத்தன் நூறு வயசு வாழறான் இந்த நூறு வயசு தாங்குது இந்த தாய்ப்பாலனுடைய வெயிட் ஆனா தான் இப்ப தாய்ப்பால் விடு தாய்ப்பால் விடு தாய்ப்பால் அடிச்சுக்கிறாங்க அதான் இல்லையா ஆமா நாள் எங்க அம்மா படத்துக்கிட்ட போய் நின்ன எனக்கு எண்பத்தி வயசு விசாக நட்சத்திரம் எனக்கு கையில நாலு பூ வச்சிருக்கேன் ஒரு பூ போட்டேன் அவ திருவளியில எத்தி நாலு வருஷத்துக்கு முந்தி நீ என்ன பெத்தெடுத்தாயே அப்படின்னு இந்த ஒரு பூ போட்டா போருமா போறாது இந்த நாடு தெரிஞ்சது என்ன சாமிநாதனா குடிக்காதவன் சாமிநாதனா சூதாடாதவன் சாமிநாதனா பிற பெண்களை பார்க்காதவன் இப்படி ஒரு பிள்ளைய பெத்தாயே நீ என்னத்த கண்ட உனக்கு ஒரு பூ போருமா அப்படின்னு நாலு பூவும் எடுத்து அவன் காலில் போட்ட இதத்தான் செய்ய முடியுமே தவிர நான் அவளை கூப்பிட்டு வடை பாய்ச்சம் போட முடியுமா இதுல போட்டாலாம் சாப்பிடுவா நாலு பூவுக்கு ஈடுட போட்டு விழுந்து கும்பிட்டு உலகத்தையெல்லாம் காப்பாத்துக்கிற பரமேஸ்வரி கறந்து சிவஞானத்தையும் அதோட குழைத்து இந்தாடா குடி அவனு கொடுத்த யார் சொல்ற தெய்வ சேக்கிடர் என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தர் கையில் பொற்கம் அழித்து அண்ணலை அங்கு அழு தீர்த்து அங்கனனார் அருள் என்பது பெரிய புராணப்பாட்டு இந்த வரலாறு நமக்கு எழுதி வச்சது தெய்வ சேர்க்கலாறு பெருமாள் ஆமா நமது முன்னோர்கள் எவ்வளவு பெரிய தர்மம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க தெரியுமா இந்த அற்புதமான வரலாறை எழுதி வச்சவர் இதோ இருக்கிற குன்றத்தூர்ல தான் அவர் பிறந்தார் அவர் சமாதி அவருடைய இருந்த இடம் இருக்கிறது அவர் இருந்த இடம் கோயிலாக இருக்கிறது அவரு ஒரு சிவன் கோவில் கட்டிருக்காரு கோயிலாக இருக்கிறது நமது முன்னோர்கள் செய்த தர்மம் நினைச்சு பார்க்கிறோமா நாம பெரிய புராணத்தை ஒரு நூல் உண்டா கிடாது கிடையாது பெரிய மகா புலவர்கள் திருத்தொண்டர் புராணம்னு தான் பேரு படிச்சு பார்த்தவங்க பெரிய புராணம் என்ன கூட என்ன சொல்றாங்க யார் பாடுறான்னு கேங்க தர்மபுரம் பேர் கூட சொல்றது பொற்குனா பொன் கிண்ணம்னு நம்ம பொருள் பண்ணலாம் பொன்னை போன்ற கிண்ணம் பொன் போல போற்றுகின்றவன் இல்லையா பொன் போல போற்றுகின்ற கிண்ணம் என்று பொருள் பண்ணிடலாம் என்னையாது பிரமாதம் பொண்கிண்ணம் நான் கூட பண்ணுவையா அப்படின்னு சொல்லி விடலாம்ல கடவுள் அருள் பெற்ற கிண்ணம் பால் குடிச்சைகளுக்கு மேலெல்லாம் ஊத்தும் கூட ஊத்து அப்பா எந்திரிச்சு வந்தாரு தண்ணி உள்ள மூழ்கி எந்திரிச்சு வந்து பார்த்தாரு பையன் ஏதோ பால் குடிச்சுட்டுனா அனாவசியமா ஒரு வீட்டுல தமிழர்ல கூட தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க ஒரு காலத்துல ஆமா எங்க அம்மா அடுத்த வீட்டுல ஒரு தமிழை தண்ணி வாங்கி குடிச்சுட்டேன்னா தொலைஞ்சா பிச்சி எடுத்து என்ன அவன் வீட்ட போய் தண்ணி வாங்கி குடுக்கிற அதே பழக்கம் தான் இன்னைக்கும் எந்த போக மாட்டேன் அனாவசியமா யார்ட்டையும் பேச மாட்டேன் ஆமா அடுத்த வீடு எனக்கு தெரியாது அப்படி வளர்த்தாங்க என்ன இல்லையா அப்ப அப்பா கேட்டாரு யார் கொடுத்த பாலடா குடிச்ச யாரோ கொடுத்துலாமா இந்த குழந்தை ஞான குழந்தை அந்த பால குடிச்ச உடனே அது என்ன ஆச்சா சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் சிவனை தவிர வேற ஒண்ணி நினைக்காது யாரு திரு ஞான சம்பந்தர் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமயிலா கலை ஞானம் உணர்வரிய மெஞ்ஞானம் கப முதல்வர் சம்பந்தர் தபத்துக்கு எல்லாம் முதல்வர் அவர்தான் யாரு தெய்வ சேக்கிடாரு பெருமான் தாம் உணர்ந்தார் அந்நிலை அந்த பால் குடிச்ச உடனே இப்படி ஒரு மெய்ஞானம் உண்டாச்சு அந்த மெய்ஞானத்தில் அப்படியே நிக்கிது அந்த குழந்தை வயசு மூணு இல்லையா ஆமா அப்படின்ற குழந்தை ஒரு காசுல ஆம்பளைகளும் தோடு போட்டுக்கிட்டு இருப்பான்ல இல்லையா ஆமா பத்தில் ஏறிமர்ம த்தில் வந்த இப்பவும்ி ஏ ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு தோசை ஏதாவது எடுத்து வச்சிருக்கிற அவ சாப்பிட்டாலும் இல்லாமல் இதை எடுத்து வச்சிருப்பான் அது வந்து தலையை ஆட்டும் இந்த மணி ஆடுதா வாடியம்மா வந்துட்டியா அப்படி இங்கே ரெண்டு தோசை ரெண்டு இட்லி இந்த வாழைப்பழம் எல்லாம் கையில் கிடைக்கிதோ அதை எடுத்து கொடுத்துட்றாங்க ஆமா நான் கொடுக்காதேன்னு சொல்றதே விட முதல்ல ஒரு பிஸ்கட் குடுப்பாச்சுன்னா கொடுப்பா அப்புறம் கொடுப்பா ரெண்டா போர் மாடா போயிடும் வருது இன்றைக்கு கூட வந்துட்டு போச்சு ஆமா ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டுறோம் வீட்டுக்காரன் இருக்கான் பொண்டாட்டி இருக்க மச்சான் இருக்கான் மாமா இருக்கான் பேரகுழந்த இருக்கு மகள் இருக்க மருமகள் இருக்கிற எ எல்லார பக்கிறாங்க முதல்ல வீட்டுக்குள்ள போறது யாரு யாரா போற யாரு போற பசுதாம்பூ இன்னும் அதை மாத்துறதுக்கு இஷ்டம் அல்ல ஆமா அப்படி ஒரு தெய்வீகமான நாடு நம்ம நாடு இல்லையா ஆமா இன்னைக்கு நான் பூச பண்ணி விட்டு வெளியில வந்த அழுக்கா இருந்தது பசு வந்துட்டு போயிட்டுதா சொன்ன சாப்பிட்டு போயிட்டால அப்படின்னாங்க எப்படி ஆறு மணிக்கு சில வேள மத்தியானத்து கூட வரும் சில வேள சார்ட்டு கூட வரும் அவ வரும்போதெல்லாம் இவங்க எதாவது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது கொடுக்காதுன்னு நான் சொல்றதே கிடையாது ஏன் பசுவினுடைய உடம்புல அத்தனை தெய்வமும் இருக்குன்னு ஒரு படம் இருக்கு பார்த்தீங்களா நீங்கள் ஆமாம் பசுவினுடைய உடம்புல இருக்கிற அத்தனையும் சிவனுடைய முடிக்கு போகுது பால் கயிர் நெய் கோமயம் கோச்சலம் அத்தனை இல்லையா ஆமா ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு வீடு கட்டுறோம் முதல்ல போறது எது பசுமாடுதான் நம்ம பிடிச்சிக்கிட்டு இது ஏது அங்கிருந்து வந்ததுதான் அந்த வாரசுதான் அந்த ரிஷபம் அதனால சில இடங்கள்ல பசு வேறும் எங்கள் வரமன் அப்படிம்பார் திரு சம்பந்தம் பசு பேரும் எங்கள் ரிஷபத்தில் தான் வர்றான் ஆனா இவர் பசு ஏறும் எங்கள் பரமன் அப்படின்னு வேர் தோழி பொங்கல் கொண்டு வர்றார் காரணம் அது இனம் இல்லையா தோடுடைய செவியல் மதிசூடி குற்றம் பண்ணவன் தலையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா மூணு வயசு குழந்தை சொல்லுது அப்பாவுக்கு சுடலைப்படி பூஜை என் உள்ளங்கவர்கள்வன் ஏழு நாற்பணி செய்த பிரமாபுரம் மேவிய பெருமான் இவனன்றே இவனல்ல கொடுத்தான்னு சுட்டி காட்டி பாருங்க அதுவரைக்கும் அங்க அந்த பக்கமே திரும்பல அவரு யாரு சேவாத இவன பார்த்தாரு அங்க ரிஷபத்துல சுவாமி இருக்காரு அதுக்கு முந்தைய அவர் கடவுளுடைய உருவத்தை கோயில்லதான் பாத்திருக்கார தவிர இப்படி பார்த்தது இல்ல யாரு தேவாத எத்தனை தடவை சொல்லுச்சு இப்படி பதினோரு தடவை சொல்லுச்சு இவனன்றே இவன் அன்றே இவன் அன்றே நம்ம சமுதாயத்தை வாழ வைக்க வந்தவன்டாவ நம்ம குழந்தையாவ சமுதாயத்தை வாழ வச்சுப்படுமா ஆமா தொடங்கிட்டான் என்னை அப்படின்னு நினைச்சார் அவர் தூய தோடல நாம நாட்டு பொறுத்தல பாத்தீங்கன்னா குழந்தைய தோல்ல தான் வச்சுக்கோம் கோயில் பிற சுத்தி வந்தார் தோல் மேல உட்காந்துக்கிட்டு முற்றெல்லாம் நாகமூடேன மூளை கும்பவை பூங்கு பத்தரோடு கழிய பெ பதினோரு பாடு பாடுச்சு பதினோரு பாட்டும் இன்னைக்கும் இருக்கு சைவத்தை வாழ வைத்த முதல் திருப்பதியும் இதுதான் இந்த பதினோரு சொல்லுவேன் இப்போ நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோர் நிலாவண் மதை சூடி ஏர் பறந்த இனவள்வளை சோறையன் நுழங்கவர்கள் வன் ஊர் பறந்த உலகின் முதலாகிய ஒரு மாபுரமே சொல்லுவேன் நேரம் கருதி விட்டுரு திருஞான சமுதருடைய தந்தையார் நினைச்சார் நம்ம சமுதாயத்தை எவனும் அழிக்க முடியாதுரா ஆமா தொடங்கிட்டான் ஆமா நாளைக்கு திடந்தருடைய நினைவு நாள் குரு பூஜை வைகாசி மாதம் விசாக ஏன் நட்சத்திரமே வருகாசி மாதம் மூல நட்சத்திரம் தான் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார் பதினாறாவது வயசு அவர் சாகல உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார் ஆமா திருஞான சம்பந்தரும் உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார் திருநாவுக்கரசரும் அப்படி சுந்தரரும் அப்படி மாணிக்கவாசகரும் அப்படி கடைசியா சேர்ந்தவர் ராமன் கேட்கிறார் அதுக்காக தான் சொன்னேன் நாளைக்குதான் அவருடைய நினைவு நாள் மூணு வயசு குழந்த நேர வீட்டுக்கு போனார் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு சீரியாடி இருக்கிற அத்தனை ஜனங்களும் திருஞான சமுத்திர வீட்டுக்கு வந்துட்டாங்க மறுநாள் என்ன பண்ணினார் நேர திருக்கோலக்கான்னு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கு போயிருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா போனார் மூணு வயசு குழந்த திருக்கோவுளைக்காவை போகலாம் வாப்பா அப்படின்னு அப்பாவை கூப்பிடுதுன்னு சொன்னா அது குழந்தையாவது குழந்தையாவதுன்னு கேட்குறேன் இல்லை தீட்டு உள்ள வந்துக்கிட்டாரு போனார் திருக்கோவுளைக்காவில் பக்கத்தில் இருக்கு சீதாடியிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்த சிவன் கோயிலுக்கு போச்சு இன்னைக்கும் அந்த பாட்டு இருக்கு இன்னைக்கும் நாங்க பாடிட்டு இருக்கிறோம் சைவத்தில் இருக்கிறவங்க கேட்கிறாங்களா திரும்பி பார்க்குறாங்களா சைவத்தை வாழ வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு கோடி கோடியா பணத்தை கொட்டி வச்சுட்டு இருக்காங்க திரும்பி பாக்கிறாங்களா சைவத்தை காப்பாத்துறதுக்கு நாங்க தான் இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க கோடி கணக்கில் பணத்தை வச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி போட்டா கூட கிடையாது நான் தான் தூக்கி போட்ட இல்லையா ஆமா na na na re na la la magail vaale paya maadara kudaiy poligu kolakaala kadaiy pirayum daambar poojum தோல் மேலேயே உட்காந்துட்டு பாடுச்சு இல்லையா ஆமா அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா ஆமா கடவுள் என்ன பண்ண இங்க பொங்கல் இனத்தில் பால் கொடுத்தா அப்பா தோல் மேல குழந்தை கையில தாளம் போட்டு பாடுச்சு மூணு வயசு குழந்த கையில தாளம் போட்டு போடுறத ஒரு பொன்னால ஒரு தாளம் கொடுக்கும் அப்படின்னு பொன்னால ஒரு தாளம் கொடுத்தா இப்போவும் அந்த திருக்கோலக்காவுக்கு திருத்தாளமுடையார் கோயில்னு பேரு நலங்குள் காளி ஞான சம்பந்தம் புலங்குள் போல காடானுள் வாடல் வல்ல வாய்மையா பெரிய மகாவித்வான்கள் இந்த தமிழை பார்த்துட்டு மிரல்றாங்க என்ன பொருள் சொல்றதுன்னு தெரியல ஆமா இப்படி ஒரு குழந்தை இந்த சைவ சமயத்துக்கு கிடைச்சதே அப்படின்னு எங்கெங்கயோ இருக்கிற ஜனங்கள்லாம் சியாழிக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்ப ஒரு பதியஞ்ச எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் கோயில நின்றுட்டு மூணு வயசு குழந்தை சொல்லுதுன்னு சொன்னா யாருக்குத்தான் மனசு இழங்காது தமிழ் அப்படி வருது எம்பிரான் கமுதமாவ தம்பிரும் கம்பமா கரி உரித்த காபாலி கண்டொழில் பிரமபுரத்து உரையும் வானவளே சேக்கிடாரு எழுதுறாரு திருஞான சம்பந்தர் பாடினது இசை உலகமே இங்க வந்துடுதுன்னு நினைக்கிறாப்புல இருந்தது அப்படின்னு கானத்தின் எழுபிறப்பை அப்படின்னு எழுதுறாரு அப்படி பாடி வச்சதுனால தான் இன்னைய வரைக்கும் அது ஓடி இருக்கு இல்லையா இந்த மூலதனம் சரியா இருந்துகிட்டே இருக்கு எங்கோ ஒருத்தன் பாடிட்டே இருக்கிறான் ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு நினைக்கிறவனும் இருக்கும் கோடி கோடியா கொட்டி வச்சுருக்கான் பாருங்க நான் தான் செய்வத காப்பாத்துறேன் அப்படின்னு ஊரை மிரட்டிட்டு இருக்கிறான் இல்லையா எவனோ ஒருத்தன் கொடுத்துட்டே இருக்கிறான் எங்க ஒருத்தம் பாடிட்டே இருக்கான் அதான் ஓதுவார் கூட்டம் இல்லையா ஆமா அதான் சொன்னார் திருஞான சிமந்தர் ஏய் நீ ஒன்னும் பயப்படாத பாட்டுருக்கு பாரு இத படி ஒரு பொண்ணும் கிடைக்கும் போகமும் கிடைக்கும் புண்ணியவானாகவும் இருப்பாய் படி அப்படின்னுட்டார் ரெண்டாவது பதியம் அதுதான் மடையில் வாழ்க்கை முந்தி ஆமாம் அதில் அவர் சொல்றார் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை பதினோராவது பாட்டு ரெண்டாவது பதியத்தில் பதினோராவது பாட்டு பதினோரு பாட்டுன்னு சொல்லுவேன் நேரம் அருந்து விட்டுரு கண்ணடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவணி கண்ணடைந்த மது புறபுரத்துறையின் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்துள்ளார் சம்பந்தன் சம்பந்தன் சம்பந்தம் சம்பந்தன் அவர் பதியம்பூர அவர் பெயரை அடிச்சு வச்சு விட்டார் இல்லையா ஆமா பதினாறாயிரம் பதியம்பான்னு வரலாறு இன்னைக்கு இருக்கிறது நானூற்றி தான் இருக்கு அதையாவது பாக்குறா அதாவது கேட்கிறான் உடா இது கேட்க கூடாது அப்படின்னு செய்யறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு நம்ம நாட்டுல ஆமா தேவாரமா அத கேட்காத கோயிலா அவனை கேட்க விடாத அவனை பாட விடாத அப்படி பண்ணிட்டே இருக்காங்கள் மகாபாபிங்க இல்லையா ஆமா இதுக்கு மேலயும் இது வளர்ந்துகிட்டே இருக்கு வேலிக்கருவேன்னு ஒரு செடி எல்லாம் மடைச்சிட்டு பாருங்க அது நூறு அடிக்கும் கீழே இருக்கிற தண்ணிய இழுக்குதான் இந்த வேலி கருவை பாத்தீங்களா ஆராய்ச்சியில போட்டுருக்கான் நூறு அடியும் கீழே அவ்வளவு வலிமையா இருக்கு அந்த மாதிரிதான் இந்த ஓதுவார்களும் சமீபத்தில் ஒரு ஓதுவார யாரு சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது அவங்கள வேலை பார்த்துக்கிட்டேனா திருமின்னு அந்த வேலையை அந்த ஓதுவார வேலையை விட்டு போகிட்டான் ஒரு மகாபாபி வேலை கிடையாது போகிட்டான் வேலை கிடையாது போகணும்னு சொன்னது கூட இல்லை என்ன பார்க்க கூட கூடாது அப்படியே போச்சொள் சொல்லலாமா இருபத்தி ரெண்டு உத்ராட்சம் முத்திர முப்பத்தி ரெண்டு குழம்பெல்லாம் விபூதி காய் வேட்டி சடை முடி எதுக்கு வச்சிருக்க ஏ வச்சிருக்க ஓதுவார திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்குமா எதுக்காக வச்சிருக்க கோடி கோடியா பணத்தை எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க அவன் பார்த்தான் தான் ஓதுவார் இந்த கொலகாரப்பா வீட்டு நம்ம இருக்கிறத விட இங்க இருக்க வேண்டாம் நான் சொல்ல மலேசியா மலேசியாவே போயிட ஆமா அதன் சொல்லுவார் பொடைந்தார் என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவனுக்கு பொன் கிடைக்கும் பொரு கிடைக்கும் மோகம் கிடைக்கும் புண்ணியவாகனாக இருப்பான் அவன் பாடி வச்சார் ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு தர்வர மடத்தில் தேவாரம் படிச்சேன் அப்போ இருந்தது ஒரு தேவார பாடசாலை இப்போ இழுத்து மூடி விட்டார் இப்ப இருக்கிற புண்ணியம் ஆமா அந்த பாடசாலை வளர்ச்சி தான் நான் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன் புண்ணியமாக இழுத்து மூடி விட்டார் ஆயிரத்தி வச்சாங்க அது பணமா இல்லை அவ்ளம்டவுள் கேப்ப அவங்ககான் படிச்சேன் என்னோட குருநாதன் வேலாய் ஒருவர் அருமையா தேவாரம் சொல்லி வச்சது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னமோ சொன்னாங்கல்ல செல்ஃப் ரெஸ்பெக்டும் என்னமோ சொல்றீங்க ஆங்கிலம் எனக்கு ஆங்கிலம் அவ்வளவுதான் வராது அது எனக்கும் இருக்கும்ல நான் மனிதன் இல்லை எனக்கு இருக்கப்படாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல எனக்கு வேலையே வேண்டாம் நான் தேவாரமே பாட வேண்டாம் நான் சாத்துக்குடி விற்றுக்கிறேன் தெருவில் அப்படின்னு வேலையை விட்டு வெளியிட்டேன் யார்கிட்டையும் வேலைக்கு போகல எந்த கோயிலுக்கும் வேலைக்கு போகலை எந்த மடாதிபதியிட்டேயும் போகலை எந்த பணக்காரன்ட்டியும் போகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்து ஆறு நான் தேவாரம் பாடிக்கிட்டு இருக்கிறேன் யாரோ ரெண்டு காசு கொடுக்கலாம் கடவுள் கொண்டு வந்து எனக்கு அந்த தகுதி எனக்கு இருக்கா இல்லை இல்லை அந்த தகுதி எனக்கு இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சம் பாடுறேன் அதுக்கே கொடுக்குறான் ஆமாம் உள்ளதை சொல்லாதேன்னு சொல்லுவாங்க சொல்றேன் முந்தா நாடு ஒரு கல்யாணத்தில் போய் பாடுனேன் முந்தா நாடா ஆ ஆகமியா ஆ ஏழாந்தேதி ரெண்டு மணி நேரம் பாடினேன் அவர் கேவாரத்தில் ரொம்ப பெரிய முடியவர் சாம்பாடத்தை உண்டாந்து என்னட்ட நீட்டினார் இருபது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா இருக்கு பதினோராயிரம் ரூபா இருந்தது எவ்வளவு பதினோறாயிரம் ரூபாய் நான் கேட்ட அவரு ியம்பந்தருடைய தேவாரம் என்ன சொல்லுது பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் பொன்னியர் நான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் தேவாரம் படித்துக்கிட்டே தான் இருப்பேன் ஆமா நேரம் ஒழியிற வேலையெல்லாம் தேவாரம் சொல்றதுதான் எனக்கு வேலை தினந்தோறும் கோயிலுக்கு போய் ஐம்பது பாட்டு சொல்லுவேன் தவறவே மாட்டேன் நாலு மாசமா உடம்பு சரியில்லை கோயிலுக்கு போகிறத நிறுத்துறதில்ல எம்பிரான் நினைக்க முனும் தன்னுடைய தம்பிரானாவானும் தடலேந்து கையானும் கறி உரித்த காபாலிகரை கண்டன் அம்புல அம்பழிப்புற வானவனே இப்படி ஐம்பது பாட்டு சொல்லு ஆமாம் யாத்தையாவது நான் கடன் கேட்டுருக்கேன் கேட்டது கிடையாது ஏன் அவன் என்ன பாடுறான்டா என்ன கோயிலுக்கு வந்து பாடுறான்டா ஆமாம் எண்பத்தி வயசாகுது ஒன்றுக்கு நடக்க முடியல கொம்பமுனிட்டு நடக்கிறான் கோயிலுக்கு வரான்டா ஆமாம் அவன் பாடுறான்டா அவனுக்கு கொடுற உமா ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தான் பதினோராயிரம் ரூபா கொடுற அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நான் வேலையை விட்டு விலகினேன் யார்கிட்டையும் வேலைக்கு போகல நான் மூணு வேளை சௌக்கியமாக சாப்பிட்டு விட்டுருக்கேன் நான் கோடீஸ்வரனாக போயிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன் என் குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு அவன் கொடுக்கறான் நான் பாடுறத விடுறதே இல்லை அவன் கொடுக்கறான் அவ்வளவுதான் இல்லையா தேவாரத்தை நம்பி நாம இருந்தோமே ஆனால் தெய்வீகமே வளரும் காசு என்ன பணம் என்ன துலு நாடுக்க என்ன துபாய் துபாயில் போய் கேளுங்க தர்ம என்ன தெரியுமே அவர தேவர்ட்ல பாடி வச்சிருக்கா ஒரு பிராமின் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் எத்தனையோ ஊர்ல ஆமா ஊர்ல நானா பண்ண இப்ப பாடம் நினைக்கிறேன் பாட முடியுதா முடியலையா ஏன் பாட வச்சான் பாட்டு வைத்தால் ஆறு ஒருவர் பாடாதாரே போறும்டா ஒன்பது திருமலை பாடையா போறும்டா அப்படின்னுட்டான் கடவுள் ஆமா எதற்கு சொல்றேன் தேவார திருவாசகம் நமக்கு கிடைத்திருக்கற சொத்து இப்படி ஒரு அருமையான நூல் எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்கல இல்லையா ஆமா படிக்க படிக்க அதிலிருந்து ஊறுகிறது தேன் ஆமா தெரியாத சம்பந்தர் பொதுத்துண்டு என்ன செய்தார் ஒரு கோயிலுக்கு போனாரு கோயில்ல ஒரு பக்கத்துல ஒரு பெண்ணு கையை கால விரிச்சு போட்டு கிடந்தா அந்த ஊரை ஆண்டான் ஒரு சிற்றரசன் அவன் கூட வரான் என்ன பாது என்ன பாது அப்படின்னா இந்த பெண்ணு ஏன்பாடி கிடைக்கிற அப்படி இவருக்கு என்ன இவருக்கு என்னையா சங்கராஜி சங்கராஜி கோயில் போய்ட்டுதானே அப்ப சொன்னா பக்கத்துல இருக்கிறவன் இந்த சித்தரசன் சொன்னா ஏன் பொண்ணுதான் அரண்மையில எல்லா வைத்தியமும் நடக்கல கோயில கொண்டாந்து போட்டேன் அவ செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி அப்படியா பாடு ஒரு பதியம் கொள்கையர்வர் மயல் செய்வத வேலாயுத ஓதுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு நாற்பத்தி நாலுல படிச்சே இன்னைக்கு இரண்டாயிரத்தி ஆறு ஒரு மேடையில் நான் பாடிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இல்லையா ஆமா இப்படி ஒரு தெய்வீகமான பாடம் இந்த சைவ சமயத்துக்கு கிடைச்சது கிடைச்ச கரிய சொத்து யாரோ போட்டுக்கிட்டே இருக்கிறான் யாரோ எங்கேயோ பாடிக்கிட்டே இருக்கிறான் திருப்பந்தாள் மடத்தில் போட்டாங்க முதல்ல சிவகாசியில ஒரு நாடாளு போட்டிருக்காரு அபூர்வான புத்தகம் தருமபுர மடத்துல இருபது வருடத்துக்கு போட்டாங்க அபூர்வமான பிரிண்ட் ஆமா இந்த ஆழ்வார் திருநகரின் ஆழ்வார் திருநகர் தானே அங்க ஒருத்தன் போற தேடக்க வலையில் கொடுக்கறான் எங்கயோ ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருக்கிறான் எங்கேயோ ஒருத்தன் பாடிக்கிட்டே இருக்கிறான் எங்கயோ ஒன்னு இது வளர்ந்துகிட்டே இருக்கு இதை வளர்க்கப்படாது இது ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிற கூட்டமும் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா ஆமா கொஞ்சம் கவனமாக கவனிச்சு பாருங்க தர்மபுரி சாமிநாதன் எப்படி சொல்றாரு ஆமா தேவாரம் பூரா இன்னைக்கு சிடியில் கேக்கலாம் ஆமா யார் வா யார் எடுத்தது யாரு எடுத்தா நீங்கள எடுத்தீங்க கிடையாது அவன் பாட்டா அவனே எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அவன் பாட்டா அவனே எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அவன் சொத்த அவங்க இந்த கோடி கிணக்கில் கொட்டி வச்சிட்டு இருக்கான் பாருங்க குண்டாளத்தை ஆமா பணத்தை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு தருமூர கொடுக்கப்படாது அவன் கொழுத்து போடுவான் உட்க ஒருத்தன் கொடுத்து கவலையே படல எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் கதையை கட்டிவிட்ட கொஞ்ச காலம் கவலையப்படும் தேவையில்லை திரு சம்பந்த ஒரு திருப்பதியம் பண்ணார் அந்த பதியம் பண்ணாரு அந்த பொண்ணுக்கு இந்த நோய் போயிட்டு எந்திரிச்சு போயிட்டா என்று வரலாறு இருக்கிறது ஒரு அரசன் வீட்டில் எத்தனை வைத்தியன் இருந்திருப்பான் அந்த வைத்தியம் செய்து பார்த்துருப்பான் முடியலன்னு தான் கோயிலுக்கு போட்டான் இல்லையா திருஞான சுமந்திர பாடினா உடம்பு சரியா போச்சு இன்னைக்கும் அந்த பதியத்தை பாண்ட நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா சரிப்பட்டு போவோம் திருஞான சுமந்திரம் ஒரு தடவை பண்ண போச்சு நமக்கு நாம பத்து தடவை படிச்சா இல்லையா ஆமா மந்த மணி நாசம்மந்தர் திருபாவரத்தூர் என்ன ஒரு ஊருக்கு போனார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு தெரியாதவங்க ஏஞ்ச வர்றீங்க பண்ணிக்கிறோம் எவ்வளவுதான் போனாரு அவங்க அப்பா வந்தாரு அங்கிருந்து எல்லா ஊருக்கும் அது பாட்டு போக ஆரம்பிச்சுட்டு இருக்கு இந்த குழந்தை திரு யார் சுமுத்தரோட அப்பா கூடவே போகல சில ஊருக்கு தான் போனார் திருவாவூரத்தில் தங்கி இருக்கும் போது போனார் வாங்கப்பா உலகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் ஒரு யாகம் பண்ண நினைக்கிறேன் யார் சொன்னது திருநாள் சுமுத்தரோட அப்பா உலகமெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா மழை பெய்யணும் சுனாமி வரக்கூடாது நல்ல நில புலகெல்லாம் விளையாடும் மக்கள்லாம் நல்லா இருக்கணும் இதுக்கு ஒரு யாகம் பண்ண நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் பொருள் தேவை அப்படின்னு சொன்னார் அப்படியாப்பா உலகமெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க பரவாயில்லையா நான் கடவுள கேட்கிறேன் அவன் கொடுப்பான் அப்படி நேர திருவாடுதூரை கோயிலுக்கு போனார் ஏடாரினும் தடாரினும் அப்படின்னு ஒரு திருப்பதியும் பாடினார் idarinudalarela enadurunna kodarelun nagal koludalu be kaluralilla mudode kalante nange medarilin adagiye heliye ne kidwo emaya பதினோரு பாட்டு எனக்கு தெரியும் பாடு ஆண்ட என்ன பண்ண ஒரு மூட்டை ஒன்று கொடுத்தான் அந்த மூட்டையில் ஆயிரம் ஆயிரம் பொன் கொண்ட மூட்டை அது ஆமா ஆயிரம் பொண்ணு அந்த மூட்டைக்கு பேரு உலவாக்கடினு பேரு உலவாக்கடினா என்ன அர்த்தம் கேட்டா கெடாத மூட்டை அப்படின்னு பேரு கிடாத மூட்டைன்னா திருட்டு போவாதுன்னு அர்த்தம் இல்லை எடுக்க எடுக்க குறையாது அப்படின்னு பொருள் ஆயிரம் பொண்ணு பத்து எடுத்துக்கா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தானே இருக்குன்னா இருக்குமா மறுபடியும் உருட்டா விடுற இருக்கும் தொள்ளாயிரத்தி இல்ல ஆயிரம் மறுபடியும் இருக்கும் அதுல ஆமா இது என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் ஐயா நான் நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு வருவேன் பத்து ரூபா பஸ் கொடுத்துட்டு மெட்ராஸ் வந்துடுவேன் இங்க வந்து இறங்கின உடனே அவனா ஒருத்த ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துருவான் என்ன ஆச்சு வளர்ந்துடுத்து நானூறு ரூபா கூடவே கிடைச்சி போச்சு கிளியர் ஆமா திருஞ கிடைச்சு நினைக்காது தருவர அந்த தேவாரத்தை பாட்டு தருவூர சாமனா இருக்க நடக்குது ஆமா இப்படி ஒரு தெய்வீகமான தமிழ் அது அத தினந்தோறும் நான் பாடுவேன் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாலு தடவையாவது பாடுவேன் கோயில்ல போய் சாமியிட்டையும் பாடுவேன் இப்ப கொடுத்து தானே ஆகணும் கொடுத்து தானே ஆகணும் போய் பாடுனா அவன் கொடுத்து தானே ஆகணும் இப்ப கோயில்ல ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு மூவாயிரம் சம்பளம் எனக்கு சம்பளம் கிடையாது நான் கோயில போய் பாடுறேன் அதுக்கு அவங்க கொடுத்தா ஆமா என் வீட்டுல சுதிப்பட்டி இருக்கு தம்பூர் இருக்கு பாடுவேன் ஒரு நாள் கூட ஒழிய மாட்டேன் ஆமா எண்பத்தி நாலு வயசு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் வீட்டுல பாடி அர்த்தம் ஆயிரத்திரம் பிள்ளைய கேட்டான் ஒருத்தன் ஏன்யா உங்களுக்கு வயசு எழுபதாவது இப்பவும் அப்படி நல்லாவே ஊதிட்டுருக்கீங்கள எப்படி ஊதுறீங்க உங்கள்கிட்ட போடா பயிற்சிக்கார நான் ஊரில் இருக்கனான்னு எவனும் கேட்க வேண்டிய தேவையே நான் ஊரில் இருந்தேன்னா நாலு மணிக்கு வாசிப்பேன் அந்த சாதகத்தினுடைய பலன்தாண்டை நான் இன்னும் ஊதிட்டுருக்கேன் சொன்னது ரொம்ப பேர் சங்கீதகாரம் செய்யதில்லை அதனாலதான் ஐம்பது வயசுல அவுட் ஆகுறான் இல்லையா ஆமா சாதகம் பண்ணிக்கிட்டு அவன் எண்பது வயசு என்ன எண்பத்தி நாலு வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட பாடிட்டு இருக்க உழைப்பால் வராத உறுதியும் அப்படின்னா ஒரு தமிழன் ஒன்னும்ல உழைப்பால் வராத உறுதியும் உழைச்சால் நிச்சயமா கிடைக்கும் இல்லையா ஆமா நான் ஒரு நாளும் தவறுறது இல்லை வீட்டுல பாடுறதுக்கும் தவற மாட்டேன் கோயிலுக்கு போய் ஆண்டவன்கிட்ட பாடுறதுன்னு தவற மாட்டேன் என்ன பண்ணார் ஆயிரம் பொங்க மூட்டை ஒன்று கொடுத்தோம் உங்க அப்பாட்ட கூட உலகமெல்லாம் நன்றா இருக்கும்படியா அவரை வேள்வி பண்ண சொல்லு நடக்கட்டும் ஜனங்கள் நன்றாக வாழட்டும் நன்றாக மழை பொழியட்டும் அப்படின்னு கடவுளை ஆசிரியர் பண்ணி ஒரு மூட்டையை கொடுத்து விட்டான் திருஞான சம்பந்தருக்கு தான் கொடுப்பான்னு நீங்கள் என்னாதீங்க நீங்களும் திருஞான சம்பந்தர் தான் நானும் திருஞான சம்பந்தர் தான் ஆமாம் அவரை போல கோயிலில் நம்மளும் போய் பாடினோம்னா கொடுப்பான் நான் போய் பாட்டுனா எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கய்யா அவ்வளோ நான் சொல்லுவேன் உங்களுக்கு இஷ்டம்னா போய் பாடுங்க பாடுவேற போயிடுங்க நான் போய் பாடிக்கிறேன் ஐயா நான் பாடாத நாளே கிடையாது இன்னைக்கு விட பாடிவிட்டுதான் வரேன் இல்லையா ஆமா இப்படி ஒரு மூட்டை அவருக்கு கொடுத்தான் என்று வரலாறு இருக்கிறது அது மாத்திரம் இல்ல நோய் தீர்த்தது மாத்திரம் இல்ல பணம் கிடைச்சது மாத்திரம் இல்ல சைவத்தை வாழ வச்சாரு மதுரையில் திரியான சம்பந்தர் தான் காப்பாத்தி விட்டார் அத சொல்றதுக்கு எனக்கு இன்னொரு சமயம் வரும் அப்ப உங்களுக்கு நான் நினைவூட்டுவேன் திரியான சம்பந்தர் தான் காப்பாத்தினாரு இது நல்லா நெஞ்சில் எழுதி வச்சுக்க இரண்டாவது திருநாவுக்கிற சார் மூணாவது சுந்தரது மாணிக்கவா சார் அவருடைய நினைவு நாள் அவர் பதினாறாவது வயசுல திரு ஊர்ல ஜோதியில கலந்தார் என்று வரலாறு வைகாசி மூல நட்சத்திரத்தன்னைக்கு நாளைக்கு நாளை அப்படி நம்ம மதத்தை காப்பாற்றி விட்ட ஒரு பெரியவர் திருஞான சுமந்தர் அவர் இல்லைன்னா கண்மூடி மண்மூடி போயிருக்கும் இந்த சமுதாயம் கண்மூடி மண்மூடி போயிருக்கும் ஒழிச்சு கட்டிருப்பானுவ இன்னைக்கும் ஒழிச்சு கட்ட நினைக்கிறான் தேவாரத்தை சில பேர் இந்த கடவுள் கூலி கொடுப்பான்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன் சிஆக்கணும் இல்லையா ஆமா தேவார இசை வளரணும் ஓடுவார்கள் வளரணும் தேவாரம் தமிழ்நாட்டில் கேட்கணும் இதுக்கு வழிபண்ணு அப்படின்னு சியாழியில் இருக்க சாமிக்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இங்கேருந்து அதுக்கு வழி என்றைக்காவது கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு தின்னமாக எழுதி வச்சுங்க செய்வத்தை காப்பாற்றி விட்டவர் திருஞாத சம்பந்தர் ரெண்டாவது திருஞாதிக்க மூணு சுந்தரர் நாலு மாணிக்கவாசகர் இவர்கள் இல்லைன்னா நம்ம சமுதாயம் மறைஞ்சு போய் அந்த புண்ணியத்தை அவர்கள் செய்துவிட்டு என்றார்கள் அவர்களை நினைப்போம் அவருக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ட்ரெஸ்ட் வச்சிருக்கேன் நான் நால்வர் அபிஷேகம் சேக்கிழார் அபிஷேகம் இதெல்லாம் மாதா மாதம் செய்துகிட்டு இருக்கேன் மாதம் ஆமா தவறாம நான் செய்கிறேன்ன செயலியோ என் வீட்டுக்காரி செய்துக்கிட்டு இருப்பான் என் வீட்டுக்காரி நேற்று சே நேற்று ஒரு விளக்கமும் தூக்கிட்டு போறா என்னத்து விளக்கம்தான் தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்டான் நல்லூர் கோவில் நாளைக்கு அபிஷேகம் குப்பையாக இருக்கும் இப்படியே விளக்கு போட்டுட்டு கூட்டி விட்டு ஒரு பொம்மை ஒரு பொம்மனாட்டியா வீடே கூட்ட மாட்டேங்கிறா இவன் நால்வர் கோயில போக கூட்டிட்டு நிக்கிற சொல்றது இல்ல செய்ய முடியல நீயாவது இப்ப நம்முடைய சமுதாயம் சைவ சமயம் திருஞான சமுதிராரையும் திருநாவுக்கரசனாரையும் சுந்தராரையும் மாணிக்கவாத வளர்க்கப்பட்ட சமுதாயம் அதற்கு சாட்சியாக இருப்பதுதான் தேவார திருவாசகம் அதனை படிப்போம் பாடுவோம் அதில் சொல்லுகிற நீதிபடி நடப்போம் நாம் நன்றாக வாழ்வோம் என்று சொல்லி நாளைக்கு நடக்க வேண்டிய தினியார் சுமந்தருடைய நினைவை இன்னைக்கே சொன்ன அதற்கு தமிழ்ச சங்கம் ஆதாரம் இதை தமிழ்ச சங்கம் வாழ்க தமிழ சங்கத்தை வளர்ப்பவர்கள் வாழ்க தமிழை வளர்ப்பவர்கள் வாழ்க தமிழ் வாழ்க என்று வாழ்த்தி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நான் நிறைவேற்றிக்கொள்ளுவேனாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்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 namah शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय